வெந்தகஸ்தே சபையின் கிறிஸ்துவ நர்ச்சேரி கூட்டங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் 1 வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு பெந்தகொஸ்தே சபை வளாகம் ஜி எஸ் மஹால் பின்புறம் குணவட்டம் வேலூர் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினேழு அடுத்த பிரியன்பிரியன் தரித்திரன் ஆவான் அடுத்த ஒரு பிரியன் இருக்கான் சொகுசான சுகபோக வாழ்க்கையில இவங்க சிற்றின்பம் சின்ன சின்ன இன்பங்கள் சிற்றின்பிரியன் என்ன செய்வான் தரித்திரன் ஆவான் இன்னைக்கு உள்ள சின்ன சின்ன காரியங்கள்ல நம்முடைய அது பெரிய இன்பம் பேரின்பம் கிடையாது என்னது சிற்றின்பம் சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டு ஒரு நாள் கொஞ்ச நேரம் சொல்றதுக்கு காரணம் என்ன எப்பவுமே ஒரு நாள் கொஞ்ச நேரம் இதுதான் இதுக்கு பேரு தான் என்னது சிற்றின்பம் இது குறித்து பேதரி பேசும்பொழுது என்ன பேசுறாரு ரெண்டு பேதர் பதிமூன்றுல இந்த சிற்றின்பத்தை பத்தி பேதர் என்ன பேசுகிறார் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லச்சைகளும் உங்களோட தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் ஒரு நாள் வாழ்க்கை ரெண்டு பேரு பதிமூன்று ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள் ஒரே ஒரு தான் ஆனா அதை ரொம்ப இன்பமா எண்ணுகிறது பூச்சிகள் இவங்களாம் யாரு விட்டில் பூச்சிகள் அந்த வெளிச்சத்தை பார்த்தோட போய் கொஞ்ச நேரத்தில் அங்கேயே கருகி சேர்த்திடும் ஒரு நாள் ஒரு நாள் சிகரெட் பிடிப்பது ஒரு நாள் பீடி போகிறது ஒரு நாள் பொடி போடுவது ஒரு நாள் ஹேண்ட் போடுவது ஒரு நாள் தண்ணி அடிக்கிறது ஒரு நாள் சினிமா பாக்கிறது ஒரு நாள் பாவம் செய்கிறது அதே நாள் வாழ்வை அவர்கள் என்ன செய்யறார்கள் இன்பம் என்று எண்ணி மறுபடியும் வாசி இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி எப்படி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 ஒே போதும் போறதுக்கும் சொல்றது பெற்ற குமாரத்தின் பெண்களை பார்க்க புறப்பட்டால் அவளை தான் போன நைட்டு வீட்டுக்கு வரல தேடி பார்த்தா யார் வீட்டில் உட்கார்ந்து இருந்தா சீகமுடைய வீட்டில் இருந்தா நடந்து என்ன அந்த இன்பமாய் பேசினான தீனால் மேல் பச்சுதலா இருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் இவன் மனசுக்கு இன்பமா பேசினானா ஒரே நாள் போச்சு கழுத மொத்தமா கவுந்து ஊரே கொண்டு வச்சு கொளுத்திட்ட விபச்சாரி வெட்டி தப்பு தப்பு யாரு பெரிய பியூட்டி என்னன்னா இந்த முற்பிதாக்கள் எல்லாம் சேட்ட படிச்சவங்க தப்பு செஞ்சவன விட்டுருவாங்க ஒழு அப்ச கொள்ளே மாதிரி தப்பு செஞ்சது தீனாது அவளை யாக்க ஒண்ணுமே பண்ணல ஒத்தைக்கு ஒரே யாரை பிடிச்சி சபிச்சிட்டான் சிமியோனையும் லேவியும் பட்டயம் உன்னுடைய கொடுமையின் கருவிகள் உக்கரமான உன் கோபம் சபிக்க கடற்க ரெண்டு பேரையும் வழி பண்ணிட்டு போயிட்டான் அடி சரியா அடிக்க வேண்டிய ஆள் யாரு அடிபட வேண்டிய ஆள் யாருனா தீனாலதான் போட்டு சாத்தனும் ஒரு நாள் டூர் கிளம்பி கடைசியில் எல்லாத்தையும் நடுரோட்டில் விட்டுட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு கேவல போட்டு வந்து சேர்ந்துட்டு ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்ற அவன் பேசினானா கொஞ்ச நேரம் பேசினானா அவன் கருப்பா சோப்பான்னு தெரியாது எந்த ஊரு புத்தி என்ன அவன் யாரு என்ன அவனுடைய மார்க்கம் என்ன அவனுடைய மார்க்கம் என்ன ஒண்ணுமே தெரியாது போய் எங்கேயாவது போய் கவுந்து விழுந்துடுறது இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு சமுதாயம் போகுது சரி சபையும் போகுதே அதான் கேவலமா இருக்கு உலகத்து மனுஷன் போகலாம் இப்படி சபையில பல தீனாக்கள் உண்டு பல சீக மீன் புத்திரர்கள் உண்டு அவன் வந்து இன்பமாய் பேசினானா மனதுக்கு இன்பமாய் பேசினானா இவன் அங்கேயே வீட்டில உட்காந்துக்கிட்டாள இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க கூட இருந்தவன் பன்னெண்டு பேர் இருக்கான எல்லாம் ஜெத்தா எல்லாம் ஒரு விட தானே இருக்கிறா தூக்கி போட்டு கிளம்பிடுச்சு பாத்தீங்களா இதெல்லாம் சிற்றின்பங்கள் விட்டில் பூச்சிகள் அப்பப்ப போய் எங்கேயாவது கவுந்து விழுந்து அழிஞ்சு போறது பிரசங்கி ரெண்டு ஒன்று அழகா சொல்ற மாயை மாயை ஒன்று என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால் சோதித்து பார்ப்பேன் இன்பத்தை அனுபவி என்றேன் இதோ இதுவும் மாயாயிருக்கிறது இன்பத்தை அனுபவி என்றேன் இதுவும் மாயை நமக்கு ஒரு சிலருக்கு தண்ணி அடிக்கிறது இன்பம் சிகரெட் பிடிக்கிறது இன்பம்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 ஒரு கன்வென்சன்ல யூத் மீட்டிங் நடத்தினேன் ஒரு சென்டர்ல மீட்டிங்ல இருந்தாஸோட என்னன்னு கேட்குற கத்துற உனக்கு அபிஷேகம் கொடுத்தாரா எல்லாம் கொடுத்தாரு இந்த கைய வந்து இந்த செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கு அதை நிறுத்ததுக்கு ஏதாவது பவர் கொடுத்தா நல்லா இருக்கும் செல்லை தூரத்தி போடு கையில் வச்சுக்கிட்டே இருந்தா நோண்டிக்கிட்டே இருக்கும் செல்லுல விடுதல இல்லையா இப்ப ஜபம் எங்க போயிடுச்சு எதுக்கு போய் ஜபிக்க வேண்டியிருக்கு அப்ப கையெல்லாம் பிரேக் பண்ணி அஞ்சு வரலயும் அப்படி சிம்ருவாத மாதிரி நிப்பாட்டா கரெக்ட் ஆயிருமா ஆப்ரேட் ஆகாதுல்ல அப்படித்தான தப்பு நமக்கு இந்த உலகத்துல நமக்கு இன்பங்கள் கிடையாது பரலகம் மட்டும்தான் நமக்கு என்னது இன்பமான ஒரு இடம் சிற்றின்பம் ஒரு நாள் வாழ்வை அதுல போயிடாதீங்க ஒரு சிலருக்கு தூக்கம் தான் சிற்றின்பம் இறமையா முப்பத்தி ஒண்ணு இருபத்தி ஆறாம் இல்லையா அவர்களுக்கு நித்திரை இன்பம் படத்தே கிடப்பாங்க ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் தான் இன்பம் மனைவிய பத்தி தேவையில்லை குடும்பத்தை பத்தி தேவையில்லை எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டே இருப்பான் ரூமை பூட்டிக்கிறது போய் பிள்ளைங்க பையங்க நெட்டு சேட்டு நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து இவருந்தாள் பழைய ஆள் போல் இருக்கு பட்டிக்காட்டுக்காரன் போல்றது இவனை கொண்டு வந்து மதுரில் விட்டாங்க இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் உங்க அறிவு சொல்லும் ஆனா ஆன்மீகம் சொல்லும் இதுதான் கரெக்ட் எல்லா வீடுகளிலையும் இப்ப பிரச்சனை சாகணும் ஜெவம் பண்ணுங்க அப்படிங்குறாங்க யாரு முன்னாலேயே அந்த பிள்ளை முன்னாலையா இது இத போய் இந்த என் வயதுல வந்து பிறந்துச்சு பாரு அப்படிங்க மேக்கப் மேக்கப் மேக்கப் எழுபத்தி மணி நேரம் மேக்கப் அவங்க சொல்றாங்க மாச சம்பளம் வாங்கினா பத்து பிசா கொடுத்தாலும் கேளுங்க ஐயா சோறு போடுறோம் காலையில் அவ ரூம் வந்த உடனே ரூமை பூட்டிக்குவா என்ன பண்ணி தொலைகிறாளோ தெரியல அப்படிங்கிறாங்க அது சொல்லுது நான் இப்போ என்ன வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்றேன் வீட்டுக்கு போனவன நான் போயிடுறேன் அது ரெடியாக நிற்குது இப்படி இருந்தால் வீட்டில் அந்த அம்மாவும் மகளையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இதில் நடுவில் அவர் உட்காந்துக்கிட்டு ஏய் நீ சுமார் ஏய் நீ சுமார் இல்ல நான் ஒருத்தன் சேர் போட்டு நான் ஒருத்தன் உட்காந்துருக்காசியா இருந்தாடுவேன் அப்படி ஒரு சான்ஸ் எப்படி பண்றா அப்படினு அப்படியே கழுத்து பிடிச்சி ரூம்லயே புதச்சிருவேன் மரியாதையா பாவத்தை விடுறியா இல்லையான்னு சும்மா இல்ல பரிசுத்தோடு நம்ம தெய்வீகத்தோடு விளையாடக் கூடாது அது கொஞ்ச நேரம் இன்பம் உன் குடும்ப பேருக்கு எடுத்துரும் சபை பேருக்கு எடுத்துரும் ஆண்டு நாம துஷிச்சிரும் கொஞ்ச நேரம் அவன் தீனால் போய் பேசிட்டு பாருங்க போய் ஊரே குளிச்சிட்ட பேச அவங்க கூட அமைதியா உட்கார்ந்து இருந்தா பகுத்தறிவு இருக்கணும் ஒருத்தன் பேசுறான் ஒரு வாலிவ பொண்ணோடு வாலிவ பையன் பேசுறான் அப்படின்னா அவன் எந்த ஆவியில பேசுறான்னு உனக்கு என்ன இருக்கணும் ஒரு கல்யாணம் அறிவு இருக்குற பார்வை சரியில்லை இதெல்லாம் எந்த விதத்தில் எல்லாத்தையும் பகு தெரிவின அதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுக்கு கூடாது காரத்தை நாக்குல வச்ச உடனே ஏறுது உனக்கு காரம்னு தெரியுதா இனிப்பு திக்கு வச்ச உடனே நல்லா இனிப்புன்னு உனக்கு தெரியுதா துவர்ப்ப வச்ச ஐயோ இது என்ன இப்படி துவக்குது அப்படின்னு சொல்ல தெரியுதா புளிப்ப சாப்பிட்ட புளிக்குதுன்னு சொல்ல தெரியுதுல அதே மாதிரி ஆவியில பகுத்தறியணும் யாரு உன்ட்ட எதுக்கு பேசுறான்னு ஏன் பின்னாலேயே வரான் ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வரான் ஏன் நீ அங்க போற எதுக்கு அவனை உள்ள விட்ட என்ன காரணத்துக்குரிய மாறக்கூடாது சிற்றின்பிரியன் எப்படி மாறிடுவான் தருத்தரனா போயிருவான் மாயில சிக்கிருவான் ஒரு நாள் அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் முடிவு என்ன செத்து போய் பாதாளத்துக்கு போயிட்டான் சிற்றின்பம் உன்ன வந்து பாதாளத்துக்கு கொண்டு போய்டும் விடுவத சிற்றின்பத்தை நிறுத்து ஒரு நாள் வாழ்க்கை ஒரு நாள் பேச்சு ஒரு நாள் டூரு ஒரு விளையாட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டு சிற்றின்பிரியன் ஒரு நாள் வாழ்வை இன்பம் தங்களுடைய விருந்துகளில் அன்பின் கரைகள் அன்பின் விருந்துகளில் கரைகளாகி ஒரு நாள் தாங்க தாவித உடம்பு அது கடைசி வரைக்கும் அந்த பைபிள் எழுதிய வச்சாச்ச கொஞ்ச நேரம் நீ பாவம் செஞ்ச மாதிரி இருக்கும்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 உனக்குள்ளே வேலை செய்யாது பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சிற்றின்பங்களுக்கு அனுமதிக்க கூடாது பரிசுத்தமா வை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 வச்சுக்கணும்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வாலிப பையங்க பிள்ளைங்க வைச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நெருப்ப வயிற்று கட்டிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன பிள்ளைதான் பெரிய பிள்ளைதான் நீ பார்க்காத இப்ப உள்ள உலகம் வித்தியாசமானது நீ ஒருவேளை தெய்வீகமான சிந்தையில இருப்ப வந்து போறவன் சிந்தையை பாரு அவசியம் இல்லாம உங்க கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் உங்க சுத்தூரத்து சொந்தங்கள் நெருங்கிய சொந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வந்தவனே சாப்பாடு போடு உம் சாப்பாடு போடுவேன் ரொம்ப அவசியம் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ரோட்லேயே அறிவி வீட்டுக்கெல்லாம் என் கூப்பிட்டு போகணும் அவசியம் இல்லை அப்படி ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணக்கூடாது நோட்டு கொடுக்க வந்தேன் புக்கு கொடுக்க வந்தேன் எதுக்கு புக் என் அவசியம் இல்லாமல் வரணும் போகணும் நான் சொல்றதுலாம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் இதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவோ இருக்கு சபையை விட்டு போனவங்க இருக்காங்க ஊர் மாதிரி போனவங்க இருக்காங்க டிரான்ஸ்வர் வாங்கிட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க தான் பிள்ளைகளை காப்பாற்றணும் எனக்கு தெரியுமே நானே பண்ணிருக்கேன் நானே பண்ணியிருக்கேன் ஒரு வீட்டில் போய் சொன்னேன் இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்படுறேன் அப்படின்னு அவங்க அந்த அந்த புருஷன் வந்து வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்போ நான் போய் சொன்னேன் இப்படி நான் வந்து ஒரு செய்தி கேள்விப்படுறேன் பரீட்சை முடிஞ்ச உடனே இந்த பிள்ளை எஸ்கேப் ஆகுறதாக கேள்விப்படுறேன் அது உண்மை ரொம்ப கவனமாக உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு உடனே அவங்க ஆடி போயிட்டாங்க அது உண்மை ரொம்ப பயந்துட்டாங்க அப்போது அவங்க என்ன பண்ணலான்னு தெரியலன்னு உடனே வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணாங்க நான் சும்மா அப்படி க்ராஸ் பண்ணி வண்டி நீ பார்த்துட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியக்கூடாதுட்டு வந்துட்டேன் நான் ஃபேத்தம் மற்ற உடனே அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் பிரதர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யலாம் அப்படின்னு ரைட் ஏண்ட சொன்னாங்க நான் சொன்ன அப்போ உடனே இன்றைக்கி வீடை காலி பண்ணிடுறியா இல்லை வீட்டில் வீடு இருக்கட்டும் வாடகை வீடு பிள்ளைகளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவியா காலி பண்ணிடுறோம் போ படிப்பண்ணி பாட்டு ஊர் போய் சேருன்ட்டேன் ஓடிடு ஓடிடு ஜீவன் தப்போ எங்கே ஓடிடு சோதா விட்டு எஸ்கேப் ஆகிடும் அன்னைக்கு போனாலதான் தப்பிக்கப்பட்டுச்சு இப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டிட்டு இருக்கிறா என்னைய பார்த்தாலே முறைப்பா இப்ப நல்ல பிள்ளைதான் உங்களாலதான் என் வாழ்க்கைய போச்சு என்னால தான் போச்சா இல்லன்னா அன்னைக்கு கேவலப்பட்டேன்னா நான் சபை நடத்த முடியாம நாம் பட்டிருப்பாடு இப்படி எல்லாம் இருக்கு சித்தின்பம் இவங்கெல்லாம் நல்லா ஆவில் நிரம்புவாங்க குறிப்பாங்க நீங்க நம்பிடாதீங்க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 வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு வசனத்தை நெருக்கிட்டால அவர்கள் வசனத்தின்படி வாழ மாட்டான் சரி இன்றைக்கு போஜன பிரியன் அடுத்து என்னது சிற்றின்பிரியன் எல்லாரும் கண்களை முடுவான் நமக்கு இன்னொரு முப்பது நிமிடம் இருக்கு அதுக்குள்ள ஒரு கிருபையை பெற்றுக் ஒன்று ஏறஉது இடம் கொடுத்தது மற்றொன்று உங்களுக்கு உங்களை பரிசுத்த உங்களோடு அறிக்கை உண்டாகிறதோ அந்த அறிக்கையை தேவன்டைய சன்னிதானத்தில் இப்பொழுது நாம் ஏறலாம் கொஞ்ச நேரம் கல்களை முடிவு ஒழுங்கால் படி அந்தவரே இப்படிப்பட்ட விடுதலை தாரும் என்று தேவன்டைய சன்னிதானத்தில்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 கொஞ்ச நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க வாயை திறந்துக்க தாவே நான் போஜன பிரியனாக இருந்துவிட்டேன் சுவாமி என்னுடைய உபவாசத்தை எத்தனையோ தரம் நான் மீறிவிட்டேன்கத்தாவே உபவாச நேரங்களை நான் புசித்து குடித்து நேரத்தை வீணாக்கிட்டேன் சுவாமி எத்தனையோ உபவாசத்தை நான் உடச்சிட்டேங்க தாவே உபவாசத்தில் நான் உண்மை இல்லாமல் போயிட்டேங்க தாவே அதெல்லாம் எனக்கு மன்னியும்ங்க தாவே வாயை திறந்து சொல்லலாமே அது ஒன்றும் தப்பு இல்லையே ஹலலோ யா ஹலலோ யா ஹலலோ யா கதாவே ஒரு நாள் வாழ்க்கைக்காக ஒரு நாள் ஒரு நாள் என்று சொல்லியே என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் சுவாமி என்னை தேவரேர் அதுலோயா நான் உண்மை நோக்கி வந்த பாதையில பாதை மாறி அரண்மனைக்குள்ளே போய் ஏரோதுவின் ஸ்வாவங்களிலாம் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் கத்தாவே நான் கோபம் உள்ளவனாக ஓ ஜெய ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறவனாக கலந்துகிறவனாக அந்த உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிறவனாக நான் மாறிப்போனேன் என் நிமித்த சபையில அநேகர் வேதனை பட்டிருக்கிறார்கள் தேவரீர் என்னை மன்னியும் வயத்திறந்து சொல்லுங்க கத்தர் உன்னை மன்னிக்க தயப்பெருத்தவராயிருக்கிறார்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 ிவிட்டது எத்தனையோ தெய்வீ கிரியைகள் ஊதியங்கள் நஷ்டப்பட்டு போய்விட்டது ஒரு நாளுக்காக தெய்வீகத்தை உண்டு